அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை ஒரு பெண்ணை அவ தவறான வழியில் போயிடக்கூடாதுன்னு கதவு போட்டு பூட்ட முடியாது அவ மனசில் அவ அப்படி வாழணும்னு நினைக்கணும் அதுதான் உயர்ந்ததுங்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலில் ஒருத்தரை கட்டுப்பாட்டில் கற்பு நரியில் வைக்க முடியாது அதுதான் இந்த விஷயம் ஆக ஃபோர்ஸ் பண்ண முடியாது தானே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா அந்த ஜீவாத்ம புத்தி தான் வேணும் தப்பு பண்ணக்கூடாது அந்த ஃபிசிக்கல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இந்த ஜீவாத்ம புத்தி இருக்கிறதுனால பிறவிகள் பல இருக்குங்கிற எண்ணம் இனி அடுத்த பிறவி தப்பாக போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் பிறவியிலிருந்தே விடுபடணுங்கிற எண்ணம் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் அது விரோதம் ஆகிடும் ஏன்னா பின்னால் பித்திரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறதுல தோஷங்கள் வரும் இதெல்லாம் பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்கிறான் முதல் அத்தியாயத்தை பெண்களுடைய கற்பு நெறியை இந்த பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள்லாம் ஒழுங்காக போய் சேருங்கிறார் ஆகவே மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் அது என்ன பிரயோஜனம் நீ அவளை உள்ளே வச்சு யாரையும் பார்க்காதே போகாதே அப்படி வச்சுக்கிறதுல என்ன இருக்குது அவ மனசில் வந்து அந்த எண்ணம் வரணும் அதனால் பெண்களுக்கே சொல்லுவதாக இதை சொல்லுகிறார் அவ வந்து மனசில் வந்து அவளுக்கு அந்த ஜீவாத்ம புத்தி இருந்து பாபத்தில் பயம் இருந்து புண்ணியத்தில் ஆசை இருந்து பிறவி இல்லாமல் போகணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு மறுபிறவி வந்து தவறாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த சாஸ்திரியமான புத்தியினால தான் முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அதுதான் மனுஷனை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அதில் பரிபூர்ண ஸ்ரத்தவான் அந்த உடம்பனுடைய தன்மைகளை வெல்லுவதற்கு இந்த அறிவும் இறைவனிடத்தில் பேரன்பும் தான் முடியும் ஈஸ்வரிடத்தில் பரிபூர்ணமான பக்தியும் தர்மானுஷ்டானத்தையும் கொண்டு தான் இதை கடைபிடிக்க முடியும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது பொருந்தும் இந்திரிய புலனடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மனித பிறவியில் அப்படிங்கிறத புரிஞ்சு உயிர்கள் புலன்களை அடக்கி அறத்தை செய்து ஆண்டவனை சார்ந்திருந்து உண்மையை உணர்ந்து எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும் வருங்கால தலைமுறைக்கும் வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய புல நின்பங்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உணர்த்தணும் அதுதான் நோக்கம் சிறைன்னு சொன்ன மதிலும் வாயிற் காவலும் அப்படிங்கிறார் வாசலில் ஒரு காவலாளியை போட்டு மதிலாம் இது பண்ணி வெளியில் போக முடியாமல் நிறைன்னு சொன்னால் நெஞ்சை கற்பு நெறியில் நிறுத்தல் அதாவது இந்த குரல்ல என்ன சொல்லப்பட்டதான் இந்த தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் முதல்ல சொன்னார் இல்லையா இந்த தற்காத்துங்கிறது இங்கே விளக்கப்பட்டதுங்கிறார் விளக்கப்பட்டதுல தற்காத்தலினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது அப்படிங்கிறார் மனுஸ்மிருதியில சொல்லுகிறார் ஒன்பதாம் அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஸ்லோகத்துல அரட்சிதா கிருஹேருத்தா புருஷேராப்தாரிபி ஆத்மானம் ஆத்மனாயாஸ்து ரஷயுஸ்தா சுரக்ஷிதாக வீட்டிற்குள் பூட்டி வைத்து நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்களை போடுவதன் மூலம் பெண்ணை காக்க முடியாது அரட்சிதா கிருஹேருத்தாக புருஷைராப்தகாரிபி ஆப்தகாரிபி புருஷை கிருஹேருத்தா அரட்சிதாகவே பவந்தி காக்க முடியாதுன்னு அர்த்தம் அதாவது தனக்கு வேண்டிய ஆட்களையெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு அப்படியெல்லாம் பூட்டி வைக்கிறதுனால ஒன்றும் காப்பாற்றிட முடியாதுங்கிறார் ஆத்மானம் ஆத்மனாயாஸ்து ரக்ஷேகூ தாகா சுரக்தாக அவர்களே தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளணும் தர்மம் நெறியில எந்த பெண்ணானவள் தன்னை தானே காத்து கொள்ளுகிறாளோ அவளே சிறந்த பாதுகாவலை உடையவளாகிறாள் என்ன இருந்தாலும் அவளுடைய மனசு கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தமும் இருக்குது ஆக இதெல்லாம் செய்கிறார்கள் தெரியும் மனைவி பெண் பேரில் மனைவி பேரில் நம்பிக்கை இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று தெரியாதது இதுக்கு அவர் நடந்து கொள்கிறார் அவரை போட்டி என் பூட்டக்கூடாது மனைவி அவனை வந்து பூட்டி வச்சா இதைத்தான் சொல்லுகிறார்கள் ஆணாதிக்கம் மேல் சாவணிசம் எல்லாம் சொல்லுகிறார் ஆக ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்மமான முறையில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான நாளை தொடர்ந்து இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்